சத்குரு ஸ்வாமி கிஜயம் குரு கிருப்பையார் கற்க பாகசம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா பகவான் கண்ணனுக்கு நிறையா ஷெட்யூல் பாவம் வந்து ஷெட்யூல் அவன் வந்து ஷெட்யூல் ஆக்டிவிட்டி நிறையா வச்சுருக்கான் ஆக்ஷன் பிளான்லாம் நிறையா வச்சுருந்துருக்கான் அதனால் இப்போது பதினோரு வருஷம் அங்கே பிருந்தாவனத்தில் இருந்தானா அப்போது அவர்கள சந்தோஷப்படுது ஜாலியாக இருந்தாச்சு வரவங்களை மாத்திரம் அப்பப்போ யார் எல்லோரும் அங்கே வரவழிக்க வேண்டியது அவர்களை முடிக்க வேண்டியது அனுப்பிட வேண்டியது அந்த பூபாரத்தை குறைக்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக சௌக்கியமாக உண்டு அதாவது அட் தி லெவல் ஆஃப் பகவான் அப்படிங்கிற லெவல்லேருந்து பார்க்கணும் பார்த்தா சர்வ சௌக்கியமாக எல்லோரையும் அங்கே கூப்பிட்டு வச்சு பூத்தனையிலேருந்து ஆரம்பிச்சு கடைசியில் சங்கச்சூடன்னு நினைக்கிறேன் கடைசியாக எல்லாரையும் ஒரு வழி அங்கே வரவேற்றி எல்லாத்தையும் முடிச்சாச்சு அங்க இங்கே வந்து கம்சனையும் இந்த கூலையா போயிடும் யானை யானை பாகன்கள் தானூரன் முஷ்டிகன் சலன் தோசலகன் கூட்டன் தலன் தோசலகன் கம்சன் கம்சனோட சேர்ந்த எட்டு சகோதரர்கள் கங்கன் எக்ரோதர்கள் எல்லாரையும் முடிச்சாச்சு சௌக்கியமாக பிடித்தார்கள் அதாவது சௌக்கியம்னா ரொம்ப அதுக்கெல்லாம் பரிசிரமெல்லாம் பண்ண பண்ணுறதில்லை பரிசிரமெல்லாம் பண்ணாமல் அப்படி முடித்தார் கண்ணன் அதனால் பரமாத்மா அதனால் பண்ணான் அதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்குது அவன் வச்சுருந்துக்கான் எல்லாரையும் வரவழைக்கணும் அப்புறம் வந்து அவனுக்கு வந்து ச இதை நடக்கணும் அவனுக்கு வந்து கர்மாக்கள்லாம் என்ன வேண்டி இருக்கு உபநயன சஸ்காரம் சஸ்காரம் தான் நடக்கணும் அப்புறம் வந்து குருகுலவாசம் பண்ணணும் நிறைய வேலை இருக்குது அப்படி இருந்த பாவம் நிஜமாவே நான் வந்து நான் எப்பவுமே கிருஷ்ணன் சப்போர்ட்டு தான் என்றைக்கும் எப்போதுமே கடைசி வரைக்கும் உசுர் போகிற வரைக்கும் கிருஷ்ணன் அதாவது பாகரம் சொல்லிகிட்டு இருந்த அது பாவம் குழந்தது அது வந்து பிறக்கிற போதுலேருந்து கடைசியில் சார வரைக்கும் அவனுக்கு எதிரி அவனுக்கு ஆனால் எதிரி ஹேண்டில் பண்ணாங்கிறது வேறு விஷயம் பரமாத்மா லாகில் பண்ணான் ஆனால் குழந்தை அது வந்து என்னாச்சு பிறகுற போதே பால் கொடுக்குறேன்னு ஒரு அக்கதி கடைசியில் வந்து மான் நினைச்சிருத்தன் வந்து அம்பு விடுறான் மான் நினச்சின்னு விட்டேங்கிறான் வந்து அவனுக்கும் அவனுக்கும் மோட்சங்க ஸோ சொர்க்கம் கொடுத்தார் பூத்தனைக்கு சொல்லவே வேண்டாம் ஏற்கனவே பார்த்து தான் வந்திருக்கோம் இதில் ஆறாவது அத்தியாயத்தில் பூத்தனா லோகபாலக்னி ரக்ஷி சுதிராசனம் ஜிகாம்சியாபி தன ஸ்தனம் தத்துவம் ஆப்பசத்கதி ஸ்ரத்தையா பக்தியாக அப்படின்லாம் சொல்கிறார் அவர் அப்படி இருக்கும் கோவிந்தையில் பற்றிய ரத்தி மாரிடி மாதம் அதனால் அந்த கோவிந்தராஜன்கிட்ட நமக்கு பக்தி வரட்டும் அப்படி இருக்க வரட்டும் காம்கிட்டோம் பாகவ பாகவதம் ஏதோ கொஞ்சமாவது கேட்கணும் சொல்லணும் அப்படிப்பட்ட தேவக்கு புத்திரனான பகவான் கண்ணன் குழந்த அத்தகப்பனார் தாயா இருக்கும் பெற்றோருக்கு ஆறுதல் சொல்லி குரசேனர் யாதவர்களுக்கு ராஜாவாக்கி அவர்கிட்ட சமாதானம் சொல்கிறார் அப்போ நாங்களும் உங்களுடைய குடும்பக்கள் குடிமைக்கள் தான் உங்களுடைய ஜனங்கள் தான் உங்களுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் எனக்கு நீங்கள் கட்டளை கொடுங்க ஆஜா பண்ணுங்க நாங்கள் வந்து உங்களுடைய கட்டளை ஏற்று நாங்கள் இது ஆணை உங்களுடைய ஆணையை ஏற்றுக்கொண்டு எல்லாம் செயல்படுகிறோம் அதாவது உங்களுக்கு பிற நாங்கள் வந்து க இது ராஜ்யத்தை பாதுகாக்குறோம் அப்படிங்கிற பாதுகாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு வேற ஒண்ணு இல்லை யாத்தி ராஜா எப்போது பல வம்சங்கள் முன்னால் கொடுத்த சாபத்தால் எது வம்சங்களுக்கும் ராஜ்யாபிஷேகம் கிடையாது அதனால் நாங்கள் வந்து ராஜ்யாபிஷேகம் செய்து அரியாசனத்தில் இருக்க முடியாது அதனால் உங்களுக்கு சேவகனாக பக்கத்தில் இருக்கும் சேவகனாக கைகட்டி வாய்ப்பொத்தி எப்படி பண்ணான் பகவான் அப்படி இருக்கிற போது தேவர்கள் எல்லாரும் வந்து உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணி கப்பம் கட்டுவார்கள் என் பரமாத்மா இருக்கார் அவர்களுக்குலாம் தெரியும் பரமாத்மா இருக்காங்க அதனால் எல்லா அவர்கள் பண்ணி கப்பம் கட்டுவார்கள் மற்ற ராஜாக்களை பற்றி சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கடைசிக்கிறேன் சமஸ்தோகங்களையும் பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ண பகவான் கண்ணன் கிருஷ்ணன் கம்சத்தை பயந்து அங்கங்க ஒளிஞ்சிட்டு இருக்கார்கள் அவர்களுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் அதெல்லாம் பலவிதமான செக்டர் அதாவது எஸ்சிசிடிஎஸ் பலவிதமான கோத்திரங்களை சேர்ந்தவர்கள் பலவிதமான வம்சங்களை சேர்ந்தவர்கள் யார்வர்கள் விருஷ்டிகள் அந்தகர்கள் மது தாசாரர்கள் குரூரர்கள் இப்படி அதெல்லாம் ஒவ்வொருத்தரு வம்சத்தை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு செக்டாக இருக்கிறவர்கள் ஒவ்வொரு கோத்திரங்களை சேர்ந்தவர்கள் அப்படி எல்லா உற்றார் உறவினர்கள் தான் எல்லாம் பந்துக்கள் எல்லோரையும் அங்கங்கே கம்சன் விரட்டிட்டான் அவருடைய சொத்து பிடுங்கி அவருடைய தேசம் சொத்து அவருடைய எல்லாத்தையும் பிடுங்கி அவன் பெரிய ராஜ் ராஜாவாக அங்கே மதுரையில் இதை கேபிட்டலாக வச்சு தலைநராக வச்சுன்னு பண்ணிட்டு அதனால் அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டா எல்லோரையும் மரியாதையோடு அழைச்சின்னு வந்து எல்லோரையும் வரவேற்றி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி வெளிநாட்டில் இருந்தனால் களைச்சி போய் சோர்ந்து போய் சக்தி இல்லாமல் இருந்தனால் அவர்களுக்கெல்லாம் நேராக போய் அவர்களுக்கு வேண்டிய அளவு திரவியம் ஐஸ்வர்யத்தை கொடுத்து அவரவர்களுக்கு வீடுகள் இல்லங்கள் எல்லாம் கொடுத்து அவர்களை வந்து வசிக்க செய்து அவர்களை நல்லபடியாக போழிக்க செய்தான் அவசியம் சொல்லணும் ஐயாயிரம் குடும்பங்கள் பத்தாயிரம் குடும்பங்களை வாழ வைத்தான் கண்ணன் அப்படி சொல்லுவார் அதனால அவசியம் சொல்லணும் பிரேமி அண்ணா அப்படி சொன்னது அவசியம் சொல்லணும் அப்படி எல்லாரையும் வாழ வைத்தான் கண்ணன் வல்லாரையும் வாழ வைத்தான் மேல பார்ப்போம் ஆ <clears throat> सभाजितान सभाजिता सवास्य विदेशवासकर्षिता न्यवासयन स्वगेहेश विर्प्य विश्व सभाजिता सवास्य विदेशवासकर्षिता नवासयन स्वगेहेश विसर्प्य विश्व कृष्णसंकर्षण भुजता लब्धमनोरताे मिरे सिद्धा कृष्णरा गजरासर्षणुज भुजगुप्ता लब्धमनोरता கிரகே ரேமிசி கிருஷ்ணராமரா வீட்சோ அஹரீ முக்குந்தவனுஜம் நம் பிரீமே சதையஸ்மித்தீட்சம் வீட்சன் அஹரீ முக்குந்தவனம் பிரமுதி சீமத்தை சதயஸ்மித்த வீட்சம் த நவியசியுவாதிபலோஜசிபோக் முக்கிய முக அம்புஜ சுதா அம்புஜ சுதா தன்னயசோபியு அதிபலோஜசிபோகமுக முகாம்புஜசு மூகாம்புஜு அத்தநந்தம் சாசியேசுரேந்திர பரிஷ்பா ப मुछुदू, मुछुदू, भगवान அத்தியகவான் தேவீசுராஜேந்திர பரிஷ்வீதமூச்சு இருபதாவது ஸ்லோகம் மறுபடியும் பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் சபாஜித சபாஜித்தே சுவாசிய விதாவாசி நசையத்து ஸ்வேகேஷ வித்தக சுவகி சபாஜித்தன் சுவாசிய விதேஷவி நவாச ஸ்வேகேஷ வித்தகை சந்தர் விஷ கிருஷ்ணுமோரே சிந்தா கிருஷ்ணராமராணுமோரோ ரேமி கிருஷ்ணராமரா வீட்சோ ஆகராக பிரீத்த முக்குந்தவனம் பிரமுதிமயஸ் வீட்சணும் வீட்சந்தோ ஆகரீ முக்குந்தவன பிரமுதிம தரையஸ்பீக் தியன் யுவோ அதிபலோஜ பிபந்தோக்ரிக்க முபுஜசுதாமுசன் யுவனோதிபலோஜசிபோர்முக முபுஜசுதாமு அத்தந்தம் சேவான் தேவிக்கீசு சங்கர்ணத் ராஜேந்திர பரிஷ்வஜீதம் ஊச்சது அதநந்தே அதநந்தம் சமாசாத்ய அதனந்தம் சமாசாத்திய பகவான் தேவகே சுதா சங்கர்ணத்ய ராஜேந்திரா பரிஷ்வஜீதம் ஊச்சதுஹூ இருபதாவது ஸ்லோகம் பார்ப்போம் சொல்றார் இப்படி லோகங்களை சிருஷ்டி பண்ண அந்த பகவான் கண்ணன் கம்சன் பயத்தால் எல்லாம் விரட்டப்பட்டவர்கள் தள்ளிப்பட்டவர்கள் ஓடி போயிட்டவர்கள் மிகவும் வருத்தப்பட்டவர்கள் மிகவும் சோர்ந்து போனவர்கள் தேசாந்திர வாசத்தால ரொம்ப சக்தி இல்லாம போனவர்கள் யார் அவர்கள் விருஷ்டிகள் அந்தகர்கள் மதுக்கள் தாசார்கள் குரூறுகள் போன்றவர்கள் எல்லாம் ஐயாதிகள் எல்லாம் பந்துக்கள் எல்லா இடத்துல இருந்து வரவழைத்தும் மரியாதை பண்ணி அவர் சமாதானப்படுத்தி அவர்களுக்கு சந்த நிறைய செல்வத்தை கொடுக்கும் திருப்தி பண்ணி அவர்கள் கிரகங்களை வாழ வைத்தும் அவர்களை வசிக்கிறாப்புல சீனே சௌக்கியமாக பண்ணார் வாழ வைத்தார் அப்படி பல குடும்பங்களை வாழ வைத்தான் கிருஷ்ணனு கிருஷ்ணனோடையும் பலராமனு குஜ பாரத்தால் காப்பாற்றப்பட்டவர்களாக எல்லா மனோரங்களையும் மனோபீட்டங்கள் அடைந்தவர்களாக கிருத்தாத்ரலா அப்பாடா முடிந்தது கிருத்தாத்ரலா ஆயிடுத்துன்னு அப்படி கிருஷ்ண கிருஷ்ணனாலையும் பலராமனாலையும் எல்லா சோகங்கள் தாபங்கள் துக்கங்கள் எல்லாம் நீங்கினவர்களாக அவர்கள் கிரகங்களில் சௌக்கியமாக வசித்தார்கள் இதுதான் கண்ணன் வந்து எல்லாரையும் வாழ வைத்தான் அவன் பண்ணுறான் அவன் தான் நித்தியம் பண்ணுறதே தான் அரகநாதன் இருக்கார் படித்தன் இருக்கார் அவன் வந்து யோக நித்திரையில் வாழ வைக்கிறான் அவன் தான் அவன் தான் அந்தரியாமிய அந்த பிரபஞ்சத்தை தரிக்கிறான் அவன்தான் பிரவேசித்திருக்கான் அவன் எல்லாரையும் வாழ வைக்கிறான் அதனால இந்த பாரத தேசம் அவனை சேர்ந்தது தான் நம்ம வந்து நம்முடைய லெவலில் வந்து வெளியிலேருந்து பார்க்குறோம் அப்போ இந்த இது நம்முடைய இந்து மனைவி விழுதுகிறோம் கா இதாக இருந்தேன் கீழே போகுதுன்னு அவன் வந்து க கலிகாலத்துக்கு கீழே போகிறவள் போகிறான் மறுபடியும் ஸ்தாபனம் பண்ணுவான் அதான் படுத்தார் யோக நின்றையில் பார்த்துட்டு அவனே ஒரு காலரூப்பி அது விஷ்ணு புராணத்தில் அழகாக சொல்கிறார் அதனால் சுகமாக வாசப்பாழ வைத்தார் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு குடியும் லக்ஷ்மி விலாசம் அதாவது மகாலட்சுமி கடாட்சத்தோடையும் கிருபா கடாட்சம் அப்படியும் புன் சிரிப்ப சிரிக்கிறது இதோட கூடிய அந்த கிருஷ்ணனுடைய அந்த வதனம் மதுரமாச்சியம் அந்த வதனார விந்தத்திலம் முக்கார விந்தத்தில் மதுர அந்த தாமரை போன்ற வதனார விந்தத்தை தினமும் பார்த்து சந்தோஷப்பட்டார்கள் ஒன்றும் இல்லை அதே தான் வாசிக்கிறான் ஞான வேணுகோபாலனும் பார்த்தா சந்தோஷம் இருந்தாலும் எப்பவும் பிரீத்தியடையும் அப்படியும் அந்த இடத்துல கூட பிரவேசாக வயோதிகர்கள் கூட அடிக்கடி கிருஷ்ணனுடைய தாமரை போன்ற முகத்திலேருந்து அப்படி தெரியக்கூடிய இந்த அமிர்தத்தை கண்களால பானம் பண்ணி அதிபல பராக்கிரமம் கொண்ட யுவாக்களாக யுவர்களாக அதாவது இளைந்தவர்களாக இளையவர்களாக ஆகிவிட்டார்கள் பலம் அதிபலம் பராக்கிரமம் ஆனவர்களாக யுவானக ஆசன்ன அதாவது இளைஞர்களாகிட்டார்கள் பரீட்சி மகாராஜனே அதுக்கப்புறம் தேவிக்கு புத்திரன் கிருஷ்ணனும் பலராமனும் அந்த போய் அவரை ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு பேச ஆரம்பித்தார்கள் பார்ப்போம் பல பாவம் அந்த கோபுருக்கு ஆனந்தோ ஒருத்தருக்கு துக்கம் இதுதான் வாழ்க்கை ஒன்றும் பண்ண அதுதான் அதுதான் கண்ணன் ஒன்றும் பண்ண முடியாது அப்படியும் உற்றார் உறவினர்கள் எல்லாரையும் பலவிதமான குழுக்களாக இருக்கார்கள் பலவித வம்சங்களாக இருக்கார்கள் அவரெல்லாம் குழுக்கள் பிரிவு பிரிவுகிறார்கள் பல பிரிவுகள் பல குழுக்கள் அவர்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு மரியாதையாக கூப்பிட்டு ஆறுதல் சொல்லி வெளிநாட்டில் வசித்ததால் ரொம்ப சோர்ந்து போனவர்கள் எல்லாத்தையும் அவர்களை கூப்பிட்டு நேரில் போய் அவர்களுக்கு பணத்தை கொடுத்தும் ஐஸ்வர்யத்தை கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய விஷயங்களில் வேண்டிய பொருட்களை திரவியங்களை கொடுத்து அவர்களுடைய கிரகங்களில் இல்லங்களில் வசித்து கிருஷ்ணனாலும் பலராமனும் இப்படி ரட்சிக்கப்பட்டு எல்லா விதமான கஷ்டங்கள் துயர்கள் துயரம் சோகம் மோகங்கள்லாம் போன அவர்களுடைய சுற்றத்தினார்கள் பந்துக்கள் எல்லாரும் கிருஷ்ண பலராமனுடைய பாதுகாப்பு ரட்சணை அதனால் அடைந்து மனசு நிறைஞ்சு போய் அவர்கள் வீட்டில் சௌக்கியமாக சுகமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் அப்போ எல்லாரும் ஒரு கனிந்த பார்வை அப்படி குமிழ் புன்சிரிப்பு அப்படி தாமரை போன்ற அழகா இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய முகம் வேணுகோபாலன் அந்த ஞான வேணுகோபாலன் அவருடைய முகத்தை நித்தம் பார்த்து நித்தியம் பார்த்துட்டு சந்தோஷப்படைந்தார்கள் பார்த்தாலே போதும் சந்தோஷப்படைந்தார்கள் அப்படி ஆயிடுது அப்ப அதுக்கப்புறம் மதுரையில் வசித்த வயசான கேசுகள்லாம் நம்மளை மாதிரி கேசுகள்லாம் வைதமுந்தவர்களானான் கிருஷ்ணனுடைய தாமரை போன்ற அப்படிப்பட்ட திருமுகத்தில் இருக்கக்கூடிய அந்த அமிர்தத்தை கண்களாலியே பருகி அவனுடைய கண்ணனுடைய ரூபத்தையே கண்களாலியே பருகி அப்படியே வாலிபர்கள் மாதிரி இளைஞர்கள் மாதிரி அவர் வந்து பல பராக்கிரமங்கள் வலிமை மிக்கவரான தனே அப்படின்னு பரீட்சைத்து கூப்பிட்றார் தேவிக்கி புத்திரளான கிருஷ்ண கிருஷ்ணனும் பலராமனும் நந்தகோபுரம் அப்போ தான் வெள்ளார ஒரு மாதிரி செட்டப் பண்ணிட்டு அதான் நான் நிறைய வேலை இருக்கேன் நிறைய செட்டப் பண்ணிட்டு நந்தகோபுர்ட்ட போய் அவரை ஆலிங்கனம் பண்ணிட்டு அவர்கிட்ட பேச ஆரம்பித்தனர் மேலே பார்ப்போம் இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகத்துலேருந்து மேலே மூலத்தையும் சேவிப்போம் அத்த ஒத்தருக்கும் ஆனந்தமாயிருத்தேன் கஷ்டங்கள் தீர்ந்தது எல்லாம் சௌக்கியமாகிடு கடைசி வரைக்கும் அவர்களுக்கு ஆனந்தந்தான் யாரே இந்த தேவக்கிய உசுரியவர்களுக்கும் கடைசி கண்ணன் புறப்பட்டு போகிற வரைக்கும் நூற்றி இருபத்தஞ்சு வயசு நூற்றி இருபத்தஞ்சு பதினொன்று பன்னெண்டு கழிச்சிருக்கணும் எவ்வளாய்ச்சி நூற்றி பன்னெண்டு நூற்றி பன்னெண்டு நூற்றி பதிமூணு வருஷம் அவர்களுக்கு சந்தோஷம் தான் இவர்களுக்கு கஷ்டம் மனசு வருத்தம் ஒரே சோகம் தான் பித்தகா யுவாபியாம் ஸ்னிக்பியாம் போஷித்தோ லாலித்தோ பிரசம் பித்தோபியா பிரீட்டிகி पोषितो लालितो सपिता பிதயு போஷித்தோலி பித்தோ பித்தோப்பதிக்கீதி ஆமேஷு ஆமனோபி சித்தா சாச்சனீதாத் சிஷூன் பந்துபருசிரேஷ்டை போஷரட்சே சபி சாச்சன யோ புஷீதாத் சிசூனை பந்துபே நோஷரணே யாத்த யூயிராத்தினேதான் ஞாத்தீன்வோ திருமேஷ் விய சுகாசு சுகம் யாத்தையூஜம் விரும் தாத்திதான் ஜாத்தின்வோ ஜாத்திவோ திரும்மோ விதாயம் சுகம் ஏம் சாந்த நந்தம் சவிரச்சுனா வாசு அலங்காரக்கூப்ப அஹைய மாசரம் சாந்த நம் சவிரச்சுனா வாசலுப்ப ரிஷந்தணயவிக்வன பூரேத்தே சோப்பை விரம்ஜய பரிஷ்பந்த பூரஷேத்தே சோப்பை விரம்ஜய மருணிவீட்டம் ஸ்னா போஷித்தோலா ப पित्रोभ्यधा प्रीति आत्मजेश आत्मनोपताुवाभ्यां स्तिधाभ्यां पोषि लालि बृहं पित्रोभ्य प्रीति आत्मजेश आत्मनोप सपिता साच जननी यो சபா சாச்சனு சிஷூன் பந்துபருசிரே கல்பக போஷரணே சபி சாச்சனோஷிதா சிஷுன் பந்துபா கல்ய போணே யாத்தூஜம் வஜம் தாத்திதே ஜாத்தீன்வோ திருமேஷ்மோ விய சுகா சுகம் யாத்தூஜம் விரும் தாத்தேன் ஜாத்தீன் வோ திரும்மோ விய சுகா சுகம் யம் சாந்த நந்தம் சவிரச்சுனா வாசு அலங்கார அஹையம சாரம் ம்ான் சாந்தகவான் நந்தம் சவிரஜமச்சு வாச அலங்கார அஹையம இது உக்தோ பரிஷ்வஜன் நந்தகா பிரணய விக்ஃபுலா பூர்வன் அசுபிகை நேத்திரே சக கோபைகி பிரஜம் செய்யும் இது உக்தோ பரிஷ்பஜ்ஜன் இது உக்தஸ்தோ பரிஷ்பஜ்ஜன் நந்தகா பிரணய விக்லா பூர்வன் அசுபர் நேத்திரேன் சக கோபைகி பிரஜம் செய்யும் இருபத்தி அஞ்சாவது ஸ்லோகம் அர்த்தம் பார்க்கணும் நம்ம ஒத்தருக்கு இந்த லோகமே எப்படி இந்த பிரபஞ்சமே எப்படி இந்த பூமியே அப்படி இது வந்து சொர்க்கத்தில் புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக அங்கே போகிறார்கள் நரகத்தில் பாப்பத்தை அனுபவிக்கிறாராக போகிறார்கள் ரெண்டும் கலந்துருக்கு பாப்பம் புண்ணியம் ரெண்டும் கலந்துருக்கு அப்போ இந்த மனுஷனை கொடுத்துவார்கள் இங்கே நல்லதுங்கிறது கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது ரெண்டும் கலந்து இருக்கக்கூடிய தான் மிஸ்ரலோகம் இது இதில் சந்தேகமே கிடையாது பிறந்தவனுக்கு சாவு நிச்சயம் சந்தேகம் கிடையாது அதில் அதெல்லாம் போனதுனால எல்லா அந்த ஒரு பயங்கள்லாம் போயாச்சு சா செத்தவனுக்கு பிறப்பு நிச்சயம் இது கண்ணன் கீதையில் அடித்து சொல்கிறோம் அப்போது சாகாம சாகணும் இன்னுமே பிறக்கக்கூடாது அதுக்கு தான் கண்ணன் அதுக்கு தான் பாகவதம் போரும் சுவாமி கிருப்பவும் எங்க சுவாமி கிருப்பம் இருக்கு அப்போ அதனால இதுவரைக்கும் தேவைக்கு அவசித்தவர்களே சந்தோஷம் யசோதா நந்த கோபுரங்கள் இன்னுமே துக்கம் சரி பக்கத்தில் தானே பிருந்தாவன் கோகுரம் இருக்கு மதுரையும் பக்கத்தில் தானே இருக்கு வரட்டும் என்ன இவனும் கண்ணனும் அங்கே போகல அவர்களும் இங்கே வரவில்லை வரவில்லை வரவில்லை அப்பா தான் இருக்க சொல்றேன் அன்பு அன்பு கொண்டவர்கள் ஸ்நேகம் கொண்டவர்கள் அதாவது அன்பு ஸ்னேகம் அந்த பிணைப்பு உங்களோட ரெண்டு பேர் நாங்கள் நன்றாக வளர்க்கப்பட்டோம் சீராட்டப்பட்டோம் நன்றாக போரா போஷிக்கப்பட்டோம் அம்மா அப்பாக்களுக்கு தங்களை காட்டிலும் தங்களுடைய குழந்தைகள பிரியம் அன்பு ஸ்நேகம் வாத்சல்யம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு இப்படியும் போஷ ரட்சணை அப்போ வளர்க்குறதையும் பாதுகாத்தும் சக்தி இல்லாத பந்துக்களால் கைவிடப்பட்ட குழந்தைகள எங்களை குழந்தைகள எப்படிப்பட்ட நீங்கள் தான் அம்மா அப்பா மாதிரி அம்மா அப்பாக்கள் வந்து குழந்தைகள் உங்களுடைய பெற்ற குழந்தைகள் மாதிரி எப்படி நீங்கள் ரட்சித்தீர்களோ காப்பாற்றினோ அப்படி நீங்க தான் எங்களுடைய அப்பா அம்மா யசோதை தான் அம்மா நீங்க தான் நந்தகோபுரம் நீங்கள் தான் எனக்கு அப்பா சந்தேகம் கிடையாது எங்களை வளர்த்தவர் தான் ஏன்னா சக்தி இல்லாத அம்மா அப்பாக்களால் பந்துக்களால் கைவிடப்பட்ட குழந்தைகள் அதான் உன்னார் பசி அவர் குழந்தை குழந்தைய அப்போ நீங்கள் தான் எங்களை வளர்த்தீர்கள் நீங்கள் தான் எங்கள் அப்பா அம்மா அப்பா கோகுலம் போங்கும் கோகுரம் திரும்பி போங்க நாங்களும் இங்கே இருக்கக்கூடிய ஸ்நேகிதர்களுக்கும் வேண்டிய சுகம் செய்ய செய்தும் அவர்களை செய்ய வேண்டியதை செஞ்சுட்டும் எங்கள்கிட்ட பிரியத்தால் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரியத்தால் வருத்தப்படக்கூடிய பந்துக்களும் உங்களை பார்க்கறது வரும் இதெல்லாம் சமாதான வார்த்தை சத்தியமான வார்த்தை இல்லை பிரியத்தால வருத்தப்படுவீர்கள் அப்படிப்பட்ட பந்துக்களை பார்க்கறது வரும் இப்படி கிருஷ்ணன் வந்து சமாதானம் படிச்சுட்டும் அப்படிப்பட்ட விரதவாசிகளோட எல்லாரும் வந்தால் கோபுரங்கள்லாம் அவர்கள் தெரிஞ்சு போச்சு கண்ணன் வரமாட்டான்னு தெரிஞ்சு கொடுத்தோம் அந்த கோபுரர்களுக்கு கண்ணை வரவே மாட்டான்னு தெரிஞ்சு கொடுத்தோம் இந்த கோபுரம் புரிஞ்சு கொடுத்து வரமாட்டான் விரதவாசிகளோடு கூடின அந்த கோபுரம் பத்திரங்கள் அலங்காரங்கள் பாத்திரங்கள் பல பகுமான பொருட்களால் ஆதரவோடு கௌரவித்து சொன்னான் இப்படி சொல்லப்பட்ட அந்த கோபர் ஸ்னேகத்தால் அப்படி அன்பு பிரியம் பாசம் அவ்வளோதெல்லாம் ரொம்ப ஆயிடுத்த அதனால் யாக்குளம் வருத்தப்பட்டு ரொம்ப அழுது ராமகிருஷ்ணனில் ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டும் ஜலத்தால் கண்ணீரால் கண்கள் அப்படியே நிறைஞ்சு போராப்படை பண்ணிட்டு மற்ற கோபுரங்களோட கோகுலத்திற்கு திரும்பி போனார்கள் வருத்தத்தோடு போனார்கள் திரும்பி வரவே இல்லை கண்ணனும் அங்கே போல எல்லா ஒரே கண்ணன் ஞாபகத்தை தவிர வேறு ஒண்ணும் இல்லை அப்படி போனார்கள் பார்ப்போம் கண்ணன் நந்துகோபர்ட்ட சொல்றார் அப்பா தந்தையே அன்பு மிக்க பிரியம் நீங்கள் ரெண்டு பேரும் அதாவது யசோரியும் நந்துகோபர் நீங்களும் எங்களை வளர்த்தி சீராட்டி பாராட்டினீர்கள் எங்களை பால் கொடுத்து வளர்த்தீர்கள் எ ஆகாரம் கொடுத்து ரட்சித்தீர்கள் பெற்றோர்களுக்கும் தங்களை விட தங்களுடைய புத்திரர்களிட்ட தான் பிரியம் ஜாஸ்தி அப்படி வளர்த்தும் ரட்சித்தும் காத்தும் முடியாத பெற்றோர்களான அம்மா அதான் வசுதேவ தேவைகளான கைவிடப்பட்ட குழந்தைகளான நீங்க வந்து உங்களுடைய குழந்தைகளால ஏற்று வளர்த்தீர்கள் கரெக்டா உண்மையை காமிச்சிட்டார் சொல்லிட்டார் காமிச்சார் வசுதேவ தேவைக்கு என்ன வளர்த்த இதை பெற்ற அம்மா அப்பா வளர்த்த அம்மா அப்பா யசோதா நந்தகோபுரம் வளர்த்த வளர்த்த வளர்த்த அம்மா அப்பா தான் யசோதா நந்தகோபுரம் அப்போ உண்மையில் நீங்கள் தான் எங்களுக்கு அம்மாவும் அப்பாவும் தாயும் துந்தியும் அப்படி காத்து வளர்த்தீங்க அப்பா அதனால இப்பொழுது வந்து கோகுலத்தில் போகும் அங்கே வந்து சுற்றத்தார்கள் வேண்டிய பந்துக்களை சந்தோஷப்படுத்தி இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சந்தோஷப்படுத்தினப்புறம் அப்ப பிரியத்தோலை வாடி வதங்கி இருக்கக்கூடிய உங்களை பார்க்குறதுக்கெல்லாம் நாங்கள் அங்க வருகிறோம் இப்படி கண்ணன் சமாதானப்படுத்தினான் மேலே பார்ப்போம் கிருஷ்ணார்ப்பணம்